ओ प्रपन्न पिजाताय तोत्रेत्रैक मुद्रा कृष्णा गीतामतुहे श्री श्रीभगवाच पश्य मे पार्थाण शतशोथ सहस्रशः नानाधा दिव्यावर्णती नाना भगवान्नी அர்ஜுனனுடைய ஸ்ரத்தா பக்தி பூர்வமான பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விஸ்வரூப தரிசனத்தை அனுகிரகம் செய்கிறார் அதாவது விஸ்வரூபத்தை காட்டி அருள்கிறார் ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் பேசுகிறார் ஹே பார்த்த ஓ அர்ஜுனா மே ரூபாணி பசிய என்னுடைய வடிவங்களை பார் சதசஹா அத்த சஹசிரசகா நூற்று கணக்கான மேலும் எண்ணற்ற சகசிரம்னா ஆயிரம்னு அர்த்தம் எண்ணற்ற எண்ணற்ற எனது வடிவங்களை காண்பாயாக நானா விதவிதமான வடிவங்கள் அழகான வடிவங்கள் புது புது விதவிதமான ஒரு வடிவத்திலேயே பல்வேறு வகையான நிறங்கள் இப்படியெல்லாம் இருப்பது நானா விதானி பல்வேறு விதமான திவ்யானி தெய்வீகமான வியப்பை தரக்கூடிய ஆகிருத்தி நிச்ச பல்வேறு விதமான நிறங்களை உடைய வடிவங்களை காண்பாயாக என்று தொடங்குகிறார் அடுத்த ஸ்லோகம் பஷாதித்யான் வூத்ரான் அஸ்வினரு திருஷ்டபூர்வாணி பசியாச்சரிய ஹே பாரத பரதவம்சத்தில் வந்த அர்ஜுனா ஆதித்யான் பசிய சூரியர்களை பார் பன்னெண்டு விதமான சூரியன்களை பார் என்கிறார் வசூன் எட்டு வசுக்களை ருத்ரர்கள் பன்னிரண்டு ருத்ரர்களை அஸ்வின தேவர்களுக்கு வைத்தியர்களாக விளங்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் இருவரை அவங்க இரட்டை பிறவிகள் அஸ்வினி தேவர்களை மருதகா மருத்கணங்களை இங்கே முதலில் தேவர்களை எல்லாம் சொல்கிறார் ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் அஸ்வினி தேவர்கள் மருத்கணங்கள் அப்படியே அதிருஷ்டபூர்வாணி பகூனி இதுக்கு முன்னால் நீ வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டாய் அப்படி கண்ணால் காணப்படாத பல ஆச்சரியி ஆச்சரியமான வடிவங்களையெல்லாம் பார்ப்பாயாக மேலும் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்களையெல்லாம் நாளைக்கு படிச்சு நாம் அர்த்தம் பார்ப்போம் श्री ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் ஸ்ரீபகவான் உச்ச பசியமே பார்த்த ரூபாணி சதஷோதசாவித நானாவர்ணாக்கிருத்தீ பசியாதி அஸ்வினா திருஷ்ட பூர்வாணி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமகாரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து